अस्मदाचार्य ியமியம் அச்ச பயன்ேரும் பூவாச்ச பிரயணோத்து தம தமி பிராசம் முமுர்வரமே ம்ாஷமாய தமசோமாய மருத்தோர்மாய சாத்தி ஷாத்தி ஷாந்தி எ நமஸ்காரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈஷா வாசிய உபனிஷத்துல முதலாவது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம் வாசிச்சாசியா மந்திரங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்காய் எழுதுவாரு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது மந்திரத்தை எப்ப மீனிங் எடுக்கிறதா இருந்தாலும் பெரியவங்க அந்த மந்திரத்துக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு ரொம்ப முக்கியமா கவனித்த ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கு அப்படின்னா அந்த ஹெட்டிங்க்கு ரொம்ப தாத்யம் இருக்கு அப்ப இந்த மந்திரத்தை வந்து யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த நிலையில சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சாதான் சூட்டபிள் யாரு அப்படின்னு பார்க்க முடியும் அதனால்தான் சொல்றோம் இந்த மந்திரம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கக்கூடிய ஒரு முமுட்சுக்காக சொல்லப்பட்டது அப்ப நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னாவே ஏற்கனவே என்ன பண்ணிருக்கணும் சிரவணம் பண்ணியிருக்கணும் மனநம் பண்ணியிருக்கணும் அப்ப இங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா சாமி அப்படின்னு எடுக்காதீங்க பின்னாடி வரப்போகுது மந்திரங்கள்லாம் நமக்கெல்லாம் அப்ப முதல் மந்திரம் என்ன பண்ணுதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முமுக்ஷு நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானம் பண்ணும் போது பிரம்ம தியானம் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான விதி விதானத்தை இந்த மந்திரம் சொல்கிறது இதுக்கு அப்ப என்னது எதுக்காக நிதி இது பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான நிஷ்டையை பிராப்தி பண்றதுக்காக இந்த மந்திரம் சொல்லுது ஞான நிஷ்டைனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க சொல்லுது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் இந்த எல்லாத்தையும் குருநாதர் மூலமா என்ன கேட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மை சர்வம் அப்படின்னு குருநாதர் நல்லா உபனிஷத்துல இருக்கிறத சொல்லி கொடுத்திருக்கார் என்ன சொல்லிருக்காரு மந்திரங்கள் மூலமா இது எல்லாம் பிரம்மமா தான் இருக்கு சர்வம் பிரம்மயம் இதம் ஜெகத் இந்த ஜெகத்து மொத்தமும் பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு குருநாதர் மூலமா கேட்டு அத நல்லா வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து சந்தேகம் இல்லாம நிறைய யுக்திகளை யூஸ் பண்ணி நல்ல மனநமும் பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு நிச்சயம் இது எல்லாம் பிரம்மம்தான் அப்படின்னு ஆனா பழக்க தோஷம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாம ரூபமா பாக்குற பழக்க தோஷம் இந்த தோஷத்துக்கு என்ன பேரு அப்படின்னா என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்வார் இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முக்தி கோபநிஷத்துல பாத்துருக்கோம் வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான வாசனை பார்த்துருக்கோம் என்ன வாசனை தேக வாசனை லோக்க வாசனை அது சாஸ்திர வாசனை இந்த மூணு வாசனைகள் பிரதானமா இருக்கு அப்படின்னு என்னோட குருநாதர் சொல்லவும் சொல்லுவார் சுவாமி சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் இந்த வாசனை பெருசு இல்லை இந்த லோக்கத்துல வாசனைகள் இருக்கு ஒருத்தருக்கு ஸ்திரீ விஷயத்துல வாசனை ஒருத்தருக்கு தன விஷயத்துல வாசனை ஒருத்தருக்கு பதவி விஷயத்துல வாசனை இது மாதிரி அநேக விஷயங்கள்ல அநேக பேருக்கு வந்து வாசனைகள் எனப்படுறது கீழே இழுத்துக்கிட்டே இருக்கு ஆனா நம்ம எல்லாத்துட்டியும் இருக்கிற ஒரு பெங்கிய வாசனை என்ன இருக்கு அப்படின்னா இந்த சம்சாரத்துக்கு காரணமான வாசனை எது அப்படின்னா அபராத வாசனை அப்படின்னு ஒரு வாசனை இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அபராதம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஐயோ அபராதம் அன்ட்டு அபராதம்ட்டு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம் அபராதம் பண்ணிட்டேன் ஐயோ பகவானே அபராதம் பண்ணிட்டேன் என்னோட அபராதத்தெல்லாம் நீ கஷமா பண்ணு பொறுத்துக்கோ அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்றோம் இந்த அபராதம் அப்படின்றது ஒரு வாசனை இருக்கு என்ன வாசனை இந்த ஜகத்து எல்லாத்தையும் நம்ம என்ன பாக்குறோம் இது புஸ்தகம் இது லேப்டாப் இது பருவத்தம் இது வீடு இது காரு எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இது இது இதுன்னு சொல்லிதான் எல்லா வஸ்துக்களையும் சொல்றோம் அதே மாதிரி நம்மள சொல்லும் என்ன சொல்றோம் நாம் பரமஹம்சானந்தா அப்படின்றோம் எல்லாத்துலேயும் பரம நான் நான் நான் சொல்லி அதுக்கு மேல பேரை சொல்றோம் எல்லா வஸ்துக்களையும் நம்ம என்ன பண்றோம் இது இதுன்னு சொல்லிட்டுதான் அதுக்கு மேல அந்த வஸ்துவ சொல்றோம் என்ன ப்ராப்ளம்னா நித்தியம் நம்ம வந்து ஷதா வந்து பாத்தீங்கன்னா நான் நான் புரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நான வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்றதே இல்லை நானுக்கு மேல இருக்கிற நாம ரூபமா இருக்கிற இந்த பரமஹம்சானந்தாவையே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் போக்கஸ் பண்ணிட்டேன் இது இதுன்னு வெளியில இருக்கிற புஸ்தக இது புஸ்தகம் இது லேப்டாப்னும் போது இதை வந்து போக்கஸ் பண்றது இல்லை இதுக்கு மேல இருக்கிற இது நாம மட்டும் போக்கஸ் பண்ணிட்டேன் இந்த லோக்கத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் இந்த இரர் பண்ணிக்கிட்டே இருக்கு சதா பண்ணிக்கிட்டே இருக்கு நான் இருக்குன்னு சொல்லிட்டுல இந்த லோகத்துல மொத்தம் அம்ச பஞ்சகம்னு அஞ்சு விஷயங்களை நம்ம சொல்றோம் அம்ச பஞ்சகம் என்னது அஸ்தி பாத்தி பிரீத்தி இந்த என்ன பேரு சத்து சித்து ஆனந்தம் இந்த சச்சித் ஆனந்தத்துக்கு நாமம் ரூபம் இந்த ரெண்டும் இருக்கு அப்போ இது புஸ்தகம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த இது இது அந்த இது என்னது திஸ் திசு எல்லாத்துலயும் சொல்றோம் இந்த இதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அஸ்தி பாத்தி பிரீத்தி சத்து சித்தம் தான் அந்த இது அதிஷ்டான ஒரு நாமம் புஸ்தக்கம் அதே மாதிரி இது ஜகத்து இது பூமி அப்ப இன்னும் பெருசு இது சூரியன் இது சந்திரன் எல்லா வஸ்துக்களையும் இது இது நம்ம சொல்றோம் அப்ப எல்லா வஸ்துக்கள்லயும் அதிஷ்டான தத்துவம் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த அதிஷ்டான தத்துவத்தை பார்க்க அதிஷ்டானத்தை பார்க்காம அதிஷ்டானத்துக்கு மேல இருக்கிற வெறும் நாம ரூபத்தை மட்டும் பாக்கிறோம் மண்ணோ மண்ணுக்கு மேல இருக்கிற சட்டிப்பானுன்ற நாம ரூபத்தை மட்டும் பாக்குறோம் நான பாக்கல நானு நானுக்கு மேல இருக்கிற அந்த பரமஹம்சானந்தான்ற நாம ரூபத்தை மட்டும் பாக்கிறேன் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா இதே அபராதத்தை இதே தப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கோம் யாரோ ஒருத்தர் சொல்ற சாமி இந்த ஸ்மோக் பண்றத மட்டும் விட முடியவே இல்லை சாமி எவ்வளவு நாளா பண்றீங்க அது ஒரு இருபது வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன் சாமி விடவே முடியல எனக்கும் நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஆயிரம் முறை தோத்து போயிட்டேன் சாமி நம்ம சொல்றோம் நீ இந்த ஸ்மோக்க புடிச்சுக்கிட்டு முடியலன்ற நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வாசனையில இருக்கேன் என்ன வாசனை இந்த நான போக்கஸ் பண்ண மாட்டேன்ற நானுக்கு மேல இருக்கிற நாம ரூபத்தை தான் போக்கஸ் பண்ற இந்த நாமரூபத்தையே போச்சு வந்து என்ன ஆயிருக்குன்னா குருநாதர் சொல்றாரு நீ பிரம்மமா இருக்க நீ கான்சியஸ்னஸ் ஆ இருக்க அப்படின்னு இந்த ஜகத்தெல்லாம் ஈஸ்வர ரூபமா இருக்கு இது எல்லாமே சச்சிதானந்தமா இருக்கு இந்த இந்த நாம நீ இல்ல இந்த தேகம்னு சொல்ற நாம நீ இல்ல இந்த ஜகத்துமேஷன் மேலோட்டமா வந்துருக்கு நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற வாசனைய வந்து பிரேக் பண்ற அளவுக்கு சாமர்த்தியம் இல்லாம இருக்கு யாருக்காவது தெரியாது என்ன சொல்லுங்க ஸ்மோக் பண்றது தப்பு கேன்சர் வரும் எல்லாத்துக்கும் தெரியும் ட்ரிங்க்ஸ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிடும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் கிட்னி போயிடும் லங்ஸ் போயிடும் பாடி போயிடும் ஃபேமிலி போயிடும் எந்த ட்ரங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாதுன்னு நினைக்கிறீங்க தண்ணி அடிக்கிறவன் எல்லாத்துக்கும் தெரியும் திருடுறது தப்பு யாருக்காவது தெரியாமையா திருடுவான் யோசிச்சு பாருங்க கொலை பண்றது தப்பு தெரியாமையா கொலை பண்ணுவான் இந்த லோக்கத்துல நடக்கிற எல்லா தப்பையும் தெரிஞ்சுதான் இருக்கான் ஆனா வந்து அவனால என்ன பண்ண முடியல அதை ஓவர்கம் பண்ண முடியல அந்த வாசனையில இருந்து அவனால வந்து விடுபட முடியல அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனை இருக்கு நம்மள்டு அபராத வாசனா இந்த அபராத வாசனன்றது என்னன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அடந்த கோட்டி ஜென்மமா தேகத்தையே நான் நான் நான் அபிமானிச்சிருக்கிறோம் அப்ப தேகத்தை நான் நான் அபிமானிக்கிற அந்த வாசனைக்கு பேரு என்ன பேரு அபராத வாசனை இத வந்து குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்தார் இப்ப வந்த மாத்திரத்துல சொன்ன மாத்திரத்துல அண்ணிதான்ப்பா பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சொன்ன மாத்திரத்துல ஆயிடுமா ஒரு சப்தம் ஆயிடுமா ஆகாது அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரமமாவா ஆத்மாவை தரிசனம் பண்ணணும் ஆத்மாவ தர்சனம் பண்றதுக்கு முன்னாடி பூரணமா குணாதர் மூலமா சிரவணம் பண்ணு பாண்டித்யம் நிர்மித்திய ஒரு மந்திரம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் பண்ணுங்க குருநாதர் மூலமா டைம் இந்த சிரவணத்தை கேள்வி வரும் அப்ப கொஸ்டின் பண்ணி கொஸ்டின் பண்ணி எல்லா சந்தேகங்களையும் சாஸ்திரத்தில இருந்தும் குருநாதர் கேட்டோம் என்ன பண்ணுங்க அத நல்ல சந்தேகம் இல்லாம நிச்சயம் பண்ண எடுக்கும் நிறைய யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னா டுவெல் பிளஸ் த்ரீ இயர்ஸ் நம்ம கொடுத்தாதான் டிகிரி கிடைக்கும் இயர்ஸ் யோசிச்சு பாருங்க ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கணும்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எம்டி படிச்சது ஐயோ அது எத்தனை அட்டம்ப்ட் நினைக்கிறீங்க இப்படி எம்டி ஆயிட்டாங்க ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய புக்கு உள்ள வந்திருக்க <laughs> உள்ள வந்து பா பாஸ் எடுத்துட்டு இப்பதான் உள்ளே என்ட்ரி ஆயிருக்கு என்ட்ரி ஆன மாத்திரத்துல ஏதாவது ஆயிடணும் அப்படின்னா அது மாதிரி எதுவும் ஆகாது உப்மா பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் ஒரு உப்மாவே வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்க மனசுல நல்லா புரிஞ்சுங்க இது நமக்கு லட்சியம் ஸ்ரவணம் பண்ணதுக்கு பிறகு மனநம் பண்ணதுக்கு பிறகு ஒரு சாலிடா இந்த ஞானம் மனசுல நின்றோம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்தான் ஆனா எனக்கு என்னது அபியாசத்தினால அந்த வாசனா அந்த வாசனா நேச்சுரலா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லாத்தையும் நாம ரூபமா பாக்குற புத்தி இருக்கு அப்ப என்ன பண்ணணும் இந்த நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு மந்திரம் சொல்லுது எத்தனை மனோயாதி பிரம்மண்தத்திர தரிசனம் எங்கெங்கெல்லாம் எதை எதையெல்லாம் இந்த தாட்டு வந்து நினைக்குதோ அதை நீ என்ன பண்ணா பிரம்மமா பாவம் பண்ணு நான் பார்க்கிறது கேட்கிறது எல்லாத்தையும் பிரம்மமா பாவிக்கிறது இது எங்க தேர்டு பிளேஸ்ல இப்போ இப்ப யாரும் சுவாமி எனக்கு நீங்க இருக்கீங்க இருக்கீங்க இப்ப வந்து இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இது உங்களுக்கு மெசேஜ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லட்சியம் டிஃபைன் பண்ணீங்க இதுதான் லட்சியம் நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் சதா காலமும் இருபத்தி மணி நேரமும் நித்தியம் தியான யோக கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்ற சதா காலமும் தியானத்திலே இருக்கிற என்ன தியானம் பார்க்கறத எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படின்னு பாவிக்கிறது ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் இது எல்லாம் இதம் சர்வம் இது எல்லாம் ஈஷா ஈஸ்வர ஞானத்தினால குருநாதர் மூலமா வந்த ஞானம் என்ன ஞானம் சர்வம் பிரம்ம மயம் ஞானம் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு இதெல்லாம் பிரம்மமா இருக்கு அத நல்ல ஞானமா ஞானம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் பண்ணும்போது பிரம்ம வித்யா இப்ப நீங்க எல்லாம் பிரம்ம வித்யாவை கிரகணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க படிக்கிற காலத்துல பிரம்ம வித்யா மனநம் பண்ணி அது சாலிடா ஆச்சு அப்படின்னா எந்த சந்தேகமும் இல்லாம அது ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம் சுவாமிநாதன் நீங்க மியூட் பண்ணணும் சுவாமிநாதன் மியூட் பண்ணணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிரவணத்து மூலமா வந்த ஞானத்தை நல்ல யுக்தியை யூஸ் பண்ணி மனநம் பண்ணி சாலிடான ஒண்ணு உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஞானம் அப்ப ஈஸ்வர ஞானம் எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஈஸ்வர ஞானம் உண்டாச்சு அதுக்கப்புறம்தான் அதை பாவிக்கிறது உண்டாகும் அப்போ நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஞானத்தினால இது எல்லாம் பிரம்மம்தான் அப்படின்னு சந்தேகம் இல்லாம தெளிஞ்சு போன பிறகு பாவிக்கணும் உட்கார்ந்து நித்தியம் தியான யோகப்படும் சதா ஆத்ம தியானத்திலேயே பாவம் பண்ணட்டும் இது எல்லாம் பிரம்மமாதான் இருக்கு இது மண்ணு மண்ணு சட்டி இல்லை இது பானை இல்லை இது மண்ணு இது மூக்குத்தி இல்லை இது தங்கம் இது பிரேஸ்லெட் இல்ல இது தங்கம் இதுவத்தை பாவிக்கிறது நிதித்தியாசனத்துல இருக்கிறவன சொல்லிருக்கு இந்த லோக்கத்துல ஒரு எம்மம் இல்லாம நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா செலக்டிவா பண்ணுவோம் நமக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் பிரம்மமா பார்ப்போம் பிடிச்சதெல்லாம் நல்லதா பார்ப்போம் பிடிக்காததெல்லாம் வந்து பாத்தீங்கப்ப அதெல்லாம் அப்பிரம்மம் இதெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு இங்க அப்படி இல்லை சருவத்தை இந்த லோக்கத்துல எதெல்லாம் எம்மம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பிரம்ம தத்துவமா இருக்கு ஈஸ்வர தத்துவமா இருக்குன்னு நீ என்ன பண்ணு பாவனா பண்ணு வாஸ்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது பாவனான்ற சப்தம் இங்க இல்லையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசியம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தாத்து ஒரு ரூட் அது சம்ஸ்கிரு அப்படின்ற சப்தம் அது ரூட் அது வேர் சொல் சொல்லுவோம் அந்த வேர்ச்சொல்ல இருந்து வாஸ்யம் அப்படின்னு ஒரு சப்தம் உண்டாயிருக்கு வாஸ்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மறைக்கத்தக்கதுன்னு அர்த்தம் அந்த தாத்து வச ஆச்சாதனை தாத்துக்கு நன்றாக மறைக்கத்தக்கது எதனால மறைக்கணும் ஈஸ்வர ஞானத்தினால இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் மறைக்கணும் எப்படி மறைக்கிறது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டிய சட்டி பானன்னு பார்க்காம சட்டிப்பானைய என்ன பண்ணணும் மண்ணா பார்த்தோம் அப்படின்னா அப்ப என்ன சட்டிப்பானன்றது மறைஞ்சு போயிடும் நாயக்கண்டா கல்லக்கானோ கல்லக்கண்டா நாயக்கான என்ன அருமையான வார்த்தை சொல்லிட்டு பாரு ஒரு சில இருக்கு ஐயோ தத்ரூபமா இருக்கே அப்படின்னு பாக்குறோம் இங்க பாலக்காட்டுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரோட இது இருக்கு ஹாஸ்பிட்டல் சேத்து மாதவன் ஒரு டாக்டர் கூப்பிட்டு போய் என்ன பண்ணாரு சாமி ஒரு ஸ்பெஷல் காட்டம் பாருங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அது ஹவுஸ் பக்கத்துல இருக்கு மார்னிங் டைம் நான் வேக்கப் ஆயிட்டு நல்லா ஸ்நானெல்லாம் பண்ணி நல்லா இது பண்ணி போற என்ன திடீர்னு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு ஒரு இடத்துல நிப்பாட்டினாரு பார்த்தோம் மிரண்டு போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு யானை தத்ரூபா யானை அந்த சிற்பி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா ஒர்க் பண்ணிருக்கான் ஒரு கஷணம் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளால எங்க போனாலும் யானை இருக்கும் எனக்கு அது பக்கத்தை போய் நின்ன இப்படி பார்த்தோன்னு ஐயோ யானை அப்படின்னு மிரண்டு போயிட்டேன் ஒரு க்ஷணம் அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது செல அது அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா யானையா பார்க்கும் போது தெரியல சிலையா பார்க்கும் போது பயம் போயிடுச்சு ஓ இது சிலை அப்படின்னு தடவிலாம் பாத்தீங்கன்னா தத்ரூபமா பண்ணிருக்கான் அந்த யானையில இருக்கிற முடியலாம் கூட ஒவ்வொரு தேகத்துல இருக்கிறதையும் நல்லா தத்ரூபமா கலர் எல்லாம் டெக்ஸ்டர்லாம் தடவை பார்த்தா அப்படியே இருக்கு அவ்வளவு தத்ரூபமா இருக்கு இந்த லோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்ரூபமா இருக்கு இருக்கிற மாதிரியே தெரியுது சட்டி பானை மாதிரியே தெரியுது சட்டி இருக்கா அப்படின்னா சட்டி இல்ல பானை இல்ல மண்ணு மட்டும்தான் இருக்கு தங்கம் மட்டும் தான் இருக்கு ஆபரணம்னு ஒண்ணு இல்லவே இல்லை வெறும் நாம ரூபம் அப்ப நம்ம எப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ணு அப்படின்னு பார்த்தோமோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுல யானையோ நாயோ இல்லை எப்ப நம்ம நாய் யானை அப்படின்னு பாக்குறோமோ அப்ப கல்லு தெரிகிறது அதனாலதான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா கே திருமூல திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பரத்தை அப்படினா பரதத்துவத்தை பரதத்துவம் எது பிரம்ம தத்துவம் அதிஷ்டானம் அத மறைச்சிருக்கிறது எது அப்படின்னா பார் முதல் பூதம் இந்த மொத்தமும் இந்த ஜெகத் எல்லாமே நாம ரூபத் இந்த அஸ்தி பாதி பிரீத்தின்னு சொல்லக்கூடிய மூணு தத்துவத்தையும் மறைச்சிக்கிட்டு இந்த நாமமும் ரூபமும் என்ன பண்ணிருக்கு கவர் பண்ணிருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் எப்ப நம்ம ஞான அபியாசம் பண்றோமோ என்ன ஞான அபியாசம் இது நாமரூபம் இல்லை இது எல்லாம் வாஸ்தவத்துல பிரம்ம தத்துவமா இருக்கு கான்சியஸ்னஸா தான் இருக்கு அப்படின்னு பாவம் பண்ண பாவம் பண்ண நான் மனசுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இது சட்டிப்பான வெறும் நாமரூபம் நாம ரூபம் நாம ரூபம் வாஸ்தவம் மண்ணுதான் மண்ணுதான் இது மாதிரி பாவிக்க பாவிக்க பாவிக்க என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாமரூபம் எங்க போய் மறைஞ்சு போறதுன்னா வரத்தில் மறைந்தது பார் முதல் பூத்தம் இந்த பர தத்துவத்துல பிரம்ம தத்துவத்துல என்ன ஆயிடுதுன்னா இந்த நாம ரூபம் எல்லாம் அடைந்து விடுகிறது வாஸ்யம் அப்படின்னா ஈஸ்வர ஞானத்தினால் இந்த அனைத்தும் லோக்கத்துல எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஈஸ்வர ஞானத்தினால் மறைக்கப்பட வேண்டும் மறைக்கத்தக்கது எப்படி மறைக்கிறது சுவாமி சட்டிப்பானன்னு நாமரூப்பமா பாக்காம மண்ணுன்னு பாத்தீங்கன்னா மண்ணுனால சட்டிப்பானையிட்ட கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த ஜெகத்து மொத்தமும் நாமரூப்ப ஜெகத்தா இருக்குனால பிரம்மத்தினால பிரம்ம்தான் இது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப மறைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப நான் யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா பொய் மறைஞ்சு போயிடும் யதார்த்தத்தை தரிசனம் பண்ணும் போது பொய் மறைஞ்சு போகுது பொய்ய பாத்தீங்க அப்படின்னா யதார்த்தம் மறைஞ்சு போகுது இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அனந்த கோட்டி சென்மங்களா இந்த பொய்ய வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சம்சாரத்துல இருக்கும் இந்த பொய்யை வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா ரிசீவ் பண்ண ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் இது எல்லாம் பொய் இது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பாவிக்கிற நம்ம நம்ம சதாசிவ பரமேந்திரன் பாடியிருக்க பாட்டு சர்வம் பிரம்மயம் ரேரே சர்வம் பிரம்மமயம் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்தில் இருக்கிற சந்நியாசி செய்யத்தக்கது இதை புரிஞ்சுக்க இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேன தக்தேன புஞ்சிதா தேன தக்தேனன்றதுக்கு அர்த்தம் நம்ம சொல்லிருக்கோம் தேன அப்படின்னா அந்த தக்தேன அப்படின்னா அந்த தியாகத்தினால் உன்னை நீ என்ன பண்ண அப்படின்னா புஞ்சிதா அதற்குள்ளே அந்த பிரசனோட இது வந்திருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எதற்கு ஆளை சொல்றது நீ என்ன பண்ண அப்படின்னா உன்னை காப்பாற்றி புஞ்சிதான்றதுக்கு அர்த்தம் உன்னை நீ காப்பாற்றிக் எது மூலமா அந்த தியாகத்தினால எதை தியாகம் பண்ண போறோம் நாமரூப்பம் சத்தியம் சத்தியம் நம்ம மனசுல வச்சிருந்தோம் இந்த நாமரூப்பம் எல்லாம் போய் எங்க இருந்தா ஆரம்பிக்கணும் வெளியில இருந்தா வெளியில இருந்ததுனால எங்க இருந்தா ஆரம்பிக்கிறோம் இதை மெதுவாக பாவிக்கலாம் சிரவணம் பண்ணும்போதே மெதுவா மெதுவாக நமக்கு பாவம் வரும் ஆனா நூறு சதம் பாவம் எங்க வரும் அப்படின்னா நிர்த்தியாசனத்தில் அப்போ நம்ம நம்ம துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல நம்ம சொல்றோம் ஐயோ இப்படி ஆச்சே இப்படி ஆச்சே இப்படி ஆச்சே சொல்லுங்க ஒன்றும் ஆகலை ஒன்றும் ஆகலை பூர்ணமா இருக்கு பூர்ண மதம் பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சே பூர்ணமாக தான் இருக்கும் நீங்களும் பூர்ணம்தான் நானும் பூர்ணம் தான் ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகலை இங்கே ஒன்றும் கெட்டு போகலை எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் நடக்கல பாவீங்க இந்த நாம ரூபத்திலேயே மோகத்தை அடையாம என்ன பண்றது தியாகம் பண்றது எது துக்கம் பண்ணுங்க எங்கேயாவது குரங்க பிடிக்கிற மெத்தர்டு வந்து முன்னாடி காலத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க குரங்கு வந்து இப்ப கூட வந்து நீங்க ஏதாவது வயல்டு அடிமலோட இதை பத்தி ஒரு டாக்குமெண்ட்லாம் நிறைய இருக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மெடிசன் கொடுக்கணும் ஊசி குத்தணும் அப்படின்னா அந்த குரங்கெல்லாம் என்ன பண்ணணும் இருக்கு இந்த குரங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாலிடா ஒரு இடத்துல பிக்சா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீனட்ஸ் வேர்க்கடலைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துல வச்சிருவாங்க வச்ச மாத்திரத்துல இந்த குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரங்குக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குரங்கு கை உள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க இப்படி கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஓப்பன் பண்ணி உள்ள விட்டால் போக முடியாது இப்படி கையை புவிச்சு உள்ளே போகும் இந்த குரங்கு ரொம்ப புத்திசாலியாச்சா இது என்ன பண்ணும் கையை நல்லா உள்ள விட்டுரும் உள்ள விட்டு அந்த அந்த உள்ள இருக்கிற பீனட்ஸை என்ன பண்ணுவோம் வேர்க்கடலைய கையில் ஆசை ரொம்ப ஆசை நான் இப்போ குரங்க பார்க்குறேன் ஒன்று கையில் கொடுத்தா ரெண்டாவதையும் கேட்கும் வாயில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கேட்கும் அவ்வளோ ஆசை குரங்கு இது என்ன பண்ணுனா எவ்வளவு அந்த பீனட் எடுக்கும் கை என்ன ஆயிடும் கை வரவே வராது வரவே வராது மாட்டிக்கோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா குரங்க பிடிக்கிறவன் வந்து ஹண்டர் வந்து பாத்தீங்கன்னா குரங்க பிடிச்சி கட்டி போட்டுருவா முடிஞ்சு போச்சு இல்ல நான் யாராவது டாக்டர் இருந்தாங்கன்னா அதுக்கு ஊசி போட்டாங்கன்னா போதும் இது கத்திக்கிட்டே இருக்க முடியாது இந்த புத்தி கெட்டது குரங்குக்கு தெரியவே தெரியாது அந்த பீனட்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா கை ஃப்ரீயாயிடும் ஆனா விடவே விடாது இப்ப யாரோட ப்ராப்ளம் குரங்கோட ப்ராப்ளம் குரங்குக்கு புத்தி இல்ல அப்ப தப்பிக்கணும் அப்படின்னா ஹண்டர்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருந்தா போதும் அது அந்த குரங்கு தியாகம் பண்ணிருந்தா அந்த பீனட்ஸை தியாகம் பண்ணிருந்ததுன்னு வச்சுங்க வேர்க்கடலைய விட்டு இருந்துச்சு கை எடுத்திருக்கலாம் மாட்டிங்கிச்சு ஹட்டர் என்ன பண்ணிட்டா அவ்வளவுதான் முடிச்சுட்ட இதேதான் வலுக்கட்டாயமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த லோக்கத்தை நாம ரூபம் வாஸ்தவம் இல்லை இந்த நாம ரூபத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க காப்பாத்திக்கணும் நான் நானா நிக்கணும்னா நீங்க நீங்களா நிக்கணும்னா ஆத்மாவா இருக்கணும் அப்படின்னா கான்சியஸ்னஸ் நிக்கணும் அப்படின்னா ஒரே காரியம் பண்ணணும் தேன தென தேன்தேனா அந்த இது எல்லா நாமரூப்பா சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கமே இது பொய் அப்படின்னு இந்த சத்திய புத்தி அந்த நாமரூபத்துக்கு கொடுத்திருக்க சத்திய புத்திய தியாகம் பண்றது மூலமா இந்த தேகம் நாம ரூபம் இது சத்தியம் இல்ல நான் இதுவரைக்கும் இது சத்தியம் நினைச்சேன் இந்த ஜகத்து வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் இல்ல இது நாமரூபம் அப்ப இது நாமரூபத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இதுல வந்து அவுட் ஆஃப் போக்கஸ் பண்றது எதுவோ அதுதான் தியாகம் புத்திய வந்து பாத்தீங்கன்னா இது பொய் இது பொய் இது பொய்னு சொல்லி சொல்லி சொல்லி என்ன பண்ணணும் இதை தியாகம் பண்ணணும் தியாகம் எங்க நடக்குது முதல்ல உள்ள புத்தியில நடக்கக்கூடிய தியாகம் தான் வாஸ்தவ தியாகம் ஆனா வாஸ்தவ தியாகம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து ஆரம்பிக்கணும் அப்ப புத்த ஒரு தியாகம் பண்ணனும் அந்த தியாகம் தான் வாஸ்தவ தியாகம் என்ன தியாகம் நாமரூபம் சத்தியமில்லை நாமரூபம் பொய்யானது அப்படின்னு சத்திய புத்திய தியாகம் பண்றது அதுக்கு பேர் இன்னொரு பேர் சாஸ்திரம் சொல்றது மித்தியாத்வ நிச்சயம் இதெல்லாம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் என்ன பண்றேன் தியாகம் பண்ற சத்தியத்தை தியாகம் பண்றேன் எந்த சத்தியத்தை இது இது சத்திய சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தமே இதை தியாகம் பண்றதுதான் தியாகம் அந்த தியாகத்தினால என்ன கிடைக்கும் தான் தானா அணிக்க முடியும் இந்த தேகம் நான் இல்ல தேகத்தை தியாகம் பண்ணோம் அப்படின்னா அவுட் ஆஃப் போக்கஸ் பண்றேன் அப்படின்னா நான் நானா இருக்க முடியும் இந்த மனசு நானும் இல்லை மனசை வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணீங்கன்னா நான் நானா அணிக்க முடியும் இந்த சென்சார்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நானும் இல்லை இது பொய் அப்படின்னு இது பண்ணீங்கன்னா நானா அணிக்க முடியும் அப்போ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது பொய் இது பொய் இது பொய்னு நம்ம என்ன பண்றோம் விட்டுகிட்டே இருக்கும் இந்த தியாகத்தை அதுதான் தியாகம் அந்த தியாகத்தினால் நீ என்ன பண்ண அப்படின்னா உன்னை நீ காப்பாற்றி கொள்வாயாக புஞ்சிதா காப்பாத்திக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு பாலனம் பண்ணு அப்படின்னு ஒண்ணு அப்புறம் காப்பாத்திக்கோ அப்படின்னு வந்து வளர்த்துக்கொள் அதுக்கப்புறம் காப்பாற்றிக்கொள் பாலன ரஷ்ஷன யோகோன்னு ரெண்டு அர்த்தம் மீனிங் சொல்லுவோம் சாஸ்திரத்துல புஞ்சி தாத்துவது அப்ப புஞ்சி அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ன நீ குரோ அப் அப்ப சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பிரம்மத்தை அடையறதுக்கு நமக்கான பலம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் போக்கஸ் பண்றது தியாகம் பண்றதுனால நம்ம குரோ ஆக முடியும் நல்லா குரோத் ஆக முடியும் என்ன கிடைக்கும் ஆனந்தகிரி டீக்காக எப்படி காப்பாத்தம் பேர் தான் காப்பாற்றிக் கொள்ளுதல் தான் தான்ல நிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த துக்கம் சம்சாரம் எல்லாம் நிவர்த்தி இந்த தேகத்துல நான் நிக்கிற வரைக்கும் காப்பாத்திக்க முடியாது எனக்காக போயிடும் என்னைக்கு வேணாலும் போகலாம் எந்த கேரண்டியும் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீச்சர்ஸோட இதெல்லாம் வீடியோலாம் நிறைய இருக்கு ஒரு அம்மா வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பிரீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே பின்னாடி கீழவு தான் ஒரு ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிரியார் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காரு அப்படியே கீழே ஒழுங்கும் தெரில எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் அதுகிட்டிருந்து எப்போ அடுத்த க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் என்ன கேரண்டி இருக்கு அப்ப ஷரீரத்துல நான் அப்படின்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வேணாலும் போயிடும் காப்பாத்திக்க முடியாது அப்ப தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த தேகம் நான் இல்லை இந்த மனசு நான் இல்லை புத்தி நான் இல்லை இதெல்லாம் வந்து போறது இது நான் இல்லை அப்படின்னு தியாகம் பண்றது மூலமா அப்ப நான் யார் அப்ப நான் வெறும் உணர்வா இருக்கிறவன் வெறும் கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு தன்னை அறியறது மூலமா அறியணும் என்ன பண்ணணும் எனக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்ண அப்படின்னு பொய்யா எதை நினைச்சிருக்கோம் அந்த பொய்யானதை தியாகம் பண்ண அப்படி தியாகம் பண்ணா தான் தான் எஸ்டாபிளிஷ் ஆக முடியும் அதுக்கு பேர் தான் புஞ்சிதான் பேர் சரி இதை பண்றதுக்கு என்ன சுவாமி பண்ணும் நல்லா தெரிஞ்சுங்க நிதித்தியாசனம் பண்ணணும் ஆத்ம தியானம் சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கணும் அந்த சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கணும் நாம ரூபத்தை தியாகம் பண்ணணும் வந்துருச்சா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும் மண்ணு மண்ணு மண்ணு மண்ணுன்னு பாக்கணும் மண்ணுன்னு பாக்கணும்னா எதை தியாகம் பண்ணணும் அந்த நாம ரூபத்தை தியாகம் பண்ணணும் இது சட்டி இல்ல இது மண்ணு இது பானை இல்ல இது மண்ணு இது பூந்தொட்டி இல்ல இது மண்ணு இது தட்டு இல்ல இது மண் இது கிளாஸ் இல்ல இது மண் இது கம்மல் இல்ல இது தங்கம் இது ஒட்டியானம் இல்ல இது தங்கம் இது பிரேஸ்லட் இல்ல இது தங்கம் இது மூக்குத்தி இல்ல இது தங்கம் இது மோதரம் இல்ல இது தங்கம் இது செயின் இல்ல இது தங்கம் நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க தியாகம் பண்றீங்களா அப்ப சர்வத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க சர்வத்துக்கு மேல அந்த பிரம்மத்துக்கு மேல இருக்கிற நாம ரூபம் இருக்குல்ல தங்கத்துக்கு மேல இருக்கிற நாம ரூபத்தை எல்லாத்தையும் நீங்க தியாகம் பண்ணாதான் எல்லாம் தங்கம்னு அறிய முடியும் மண்ணுக்கு மேல இருக்கிற ஆபர இந்த நிறைய சட்டிப்பானன்ற நாமரூபத்தை நீங்க தியாகம் பண்ணாதான் இது எல்லாம் மண்ணுன்னு பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மொத்த ஜகத்தையும் பிரம்மம்னு பார்க்கணும் அப்படின்னா தியாகம் செய்ய வேண்டும் தியாகம்னா என்ன விட்டுட்டு எங்கயா போக முடியுமா வேற ஏதாவது ஸ்பெஷல் லோக்கா இந்தியாவது இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணு ஒண்ணு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரோவேட் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆயிடுறோம் வெளியில ஆயிடுது இந்த நாளில் போக்கஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் எதெல்லாம் அப்டா தடையா பிரதிபந்தமா இருக்கோ இத எல்லாத்தையும் அவுட் ஆஃப் போக்கஸ் பண்றது தியாகம் அவுட் ஆஃப் இத பத்தி சிந்திக்கிறதே இல்லை நாம ரூபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் சொல்லக்கூடியது அப்ப தியாகம் சொல்லியாச்சு தியாகம்ன்றதுக்கு அர்த்தம் இன்னொரு வார்த்தை நம்ம சொல்றோம் அதத்து வியாபர்த்தி நேத்தி நேத்தின்னு பேர் இது இல்லை இது இல்லை தியாகம் பண்றோம் இது இல்லைங்க இது ஆத்மா இல்லை இது ஆத்மா இல்லை இது தூக்கி தூக்கி எல்லாத்தையும் போடுறதுதான் தியாகம் சரி அதுக்கு என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்த் மேலையே நமக்கு வந்து பிடிவாதமா பிடிச்சுட்டு நிக்க பிடிவாதமா பிடிச்சுட்டு நிக்கது இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனுஷன் எந்த மனுஷனும் திருப்தியாக முடியாது எந்த மனுஷனும் திருப்தி ஆகவே முடியாது அப்படி ஆயிருந்தானா எலன் மஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சௌக்கியமா இருந்திருக்கணும் யோசிச்சு பாரு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஞானியும் ஆயிருக்கணும் இந்த லோக்கத்திலேயே எவ்வளவு பெரிய பணம் சம்பாதிச்சாலும் மொத்தமே நம்ம திருப்தி இருந்தாலும் ஒரு பேமத்மாட்ட இருந்து நூற்றாண்டுல பெரிய குருநாதன் அவட்ட வந்து தீட்சை எடுத்து அவர்கிட்ட சன்னியாசம் வாங்கினார் ஏகாந்தமா போய் உட்கார்ந்தார் ஏகாந்தமா போய் உட்காந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா நல்லா போயிட்டு இருந்தேன் இந்த மாயா என்ன பண்ண தெரியுங்களா வந்து கொடுத்து கெடுக்கும் இல்லைன்னா கொடுக்காம கெடுக்கும் இந்த மாயா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கோயங்கா இருக்காரு பார்த்தீங்களா இந்த கோயங்கா வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டா ரூட்ல போயிட்டு வந்துட்டு டெல்லி கல்கட்டா ரூட்ல ஒரு நாள் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டி வந்து கார் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றத வந்து செவன்ட்டீஸ்க்கு முன்னாடி சிக்ஸ்டீஸ்ல சிக்ஸ்டி செவன்ட்டீஸ்ல இந்த கார் ரிப்பேர் ஆனோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்ப நான் இந்த போர் வீல்ஸ்லாம் இல்லையே ரொம்ப கம்மியான ரோடு தானே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார் பங்கச்சர் ஓட்டுறதுக்கு டிரைவர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க உட்கார்ந்தாங்க மரத்தடியில தூரத்துல ஏதோ ஒரு கோயில் மாதிரி கேவு மாதிரி தெரிஞ்சது என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அந்த வில்லேஜ்ல இருக்க பர்சன் சொன்னாரு ஒரு சுவாமி இருக்காரு தபஸ்வி இருக்காரு அப்படின்னா இவங்களுக்குள்ளார கொய்யங்காக்குள்ள ஃபேமிலிக்குள்ளார ஒரு பெரிய ஆச்சை ஓ அப்போ ஒரு மகாத்மாவை போய் பாக்கலாம் ஒரு சுவாமியா போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க போனாங்க வேகப்பட்ட அமௌண்ட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி உங்களுக்கு இங்கேயே ஆசிரமம் பண்றோம் நீங்க தான் என்னோட குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுத்து இப்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன் கங்கக்கரையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்னாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு யாத்திரா அந்தர்முக யாத்திரா முடிஞ்சு போச்சு பகிர்முக யாத்திரையா போயாச்சு அப்ப வைராக்கியம் என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த காலத்துல எனக்கு அந்நியமா இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதுதான் கொடுக்கும் பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் பணத்துக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த தனத்துக்கு இம்பார்ட்டன் நம்ம கொடுத்தோம் தனம் என்னது நாம ரூபம் தான தனம் இந்த வெல்த் நம்ம எதை நினைக்கிறோமோ அது எல்லாம் வெறும் நாமரூபம் இது எதுமே இல்லாம தூக்கத்துல நம்ம எப்படி இருக்கோம் சுகமா இருக்கோம் அப்ப சுகமா இருக்கிறதுக்கு வந்து எந்த வெல்தும் தேவையில்லை வெறும் நம்ம வந்து வஸ்துக்களை வாங்கறதுக்கு மட்டும்தான் இந்த வெல்த் யூஸ் ஆகும் ஆனா நமக்கு மோகம் என்ன இருக்கு அப்படின்னா வித்த மோகேன மூடம் பாலம் அங்க யம தர்மராஜா சொல்றாரு இந்த வித்தத்தோட மோகம் இருக்கு பணத்துனால எதையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சன்னியாசிகள் மனசுலயும் அது மாதிரி வந்துடும் நிதித்தியாசனத்தில் போய் சமாதி அபியாசத்துல இருக்கிறவனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி மோகம் வந்துடும் பணம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப எனக்கு ஒரு அவர் ஆச்சாரியார் இருந்தார் ரொம்ப ரொம்ப அன்பானவர் ரொம்ப நல்ல பெர்சன் அவர் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா சமாதி ஆகும் சொன்னார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் சுவாமி அப்படின்னா எனக்கு அப்படியே துக்கமாயிப்போச்சு ஐயோ பகவானே எல்லாத்து மனசுலயும் இந்த மாயா இருக்கு பாருங்க இந்த மாயா யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை நல்லவன் கெட்டவெல்லாம் பாக்குறது இல்ல இந்த மாயா ஐயோ நல்ல சன்னியாசியாச்சு நல்ல வைராகியாச்சு அவர் பொழைச்சு போகட்டும் முக்தி அடையட்டும் மாயா விடாது இந்த மாயா என்ன பண்ணுவோம் இந்த வித்த மோகம் வித்தம்னா என்னது தன விஷயத்துல ஒரு மோகம் உண்டாயிரும் தனம் எல்லாத்தையும் சாதிச்சிடலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் மோட்சம் தனத்தினால அடையப்பட முடியாது டெய்லி தூக்கத்துக்குள்ள போறதுக்கு என்ன பணத்தையா கொண்டு போறாங்க சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏசி இருக்கா இல்ல வந்து வெல்தும் பிச்சைக்காரும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நயா பைசா இல்லாத பிச்சைக்காரும் கூட தூங்குன மாத்திரத்துல அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு கிடைக்கும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெளியில இருக்கக்கூடிய வெல்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சுகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பே ஆகாது அப்படின்னு இதுல இருக்கிற போக்கஸ் வந்து அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ண இது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு சந்யாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நியம விதி நியம விதி அப்படின்னா இப்படி இருந்தா உனக்கு ஈஸியா புத்தி எக்ஸ்ட்ரோ போகாது இந்த தனம்ன்றதுக்கு வருத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனம் இந்தோ தனம் வாயு தனம் வந்து பாத்தீங்கன்னா சிறீ சுக்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தனமா சொல்லியிருக்கு வாகனங்கள் தனம் நம்ம வச்சிருக்க வெல்த் எல்லாத்துக்கும் காமன் நேம் என்ன அப்படின்னா தனம் எல்லாத்துக்கும் காமன் நேம் ஸ்ரீ சுக்தம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல தான் எல்லாம் அப்ப எந்த விஷயத்தை ஏன்னா எந்த வெல்தா இருந்தாலும் அது நாம ரூபம் ஆசைப்படாத கசியம் யாருடைய வஸ்துவிற்கும் யாருடைய தனத்திற்கும் நீ என்ன பண்ணு ஆசைப்படாது ரமண பகவானோட வந்து பாத்தீகமே அதிகம் மூன்று பாலா தேவையில்லை நான் இருக்கிறதுக்கு இந்த தேகமே அதிகம் ஏன்னா தூக்கத்துல வந்து இந்த தேகம் இல்லை ஆனா நான் இருக்கணா இருக்கனே அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகமும் பாரம்தான் ஆரோப்பம் நாமரூபம் மண்ணு தான் இருக்கணும் சட்டிப்பான இருக்கிறதுக்கு மண் இருக்கணும் ஆனா மண்ணு இருக்கிறதுக்கு சட்டிப்பான தேவை இல்லை ஆபரணங்கள்ன்ற கம்மல் மூக்குத்திலாம் இருக்கிறதுக்கு வந்து தங்கம் வேணும் ஆதார தத்துவம் தங்கம் வேணும் ஆனா தங்கம் இருக்கிறதுக்கு இந்த நாம ரூபமா இருக்கிற கம்மல் மூக்குத்திலாம் அவசியம் இல்லை அதே மாதிரி நான் நானா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் தேவையில்லை இந்த தேகம் இருக்கிறதுக்கு நான் தேவை ஆனா நான் நானா இருக்கிறதுக்கு இந்த தேகம் அவசியம் இல்லை அப்ப என்ன பண்ண அப்படின்னா அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ண ஜெகத் எல்லாம் சும்மா மாயாமயம் மெஜிஷியனோட மாயா காட்சிகள் மாதிரி சொப்பட திருஷ்ய மாதிரி அப்படின்ட்டு மனசை வந்து சதா என்ன பண்ண அப்படின்னா இந்த பிரம்ம வச்சுக்க முயற்சி பண்ணி நான் நான் அப்ப நான் நான் நான் நானில் நிக்கணும் அப்படின்னா அந்த நான்ல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு போக்கஸ் வந்து எக்ஸ்டோவெட்டா ஆகக்கூடாது அப்ப எக்ஸ்டோவேட்டா ஆகிடுச்சு அப்படின்னா நானில் நிக்க முடியாது அப்ப என்ன பண்ண அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய தன விஷயத்திலேயோ வெல்த் விஷயத்திலேயோ எந்த வஸ்துக்கள்லயும் என்ன பண்ணாத ஆசைப்படாத யாராவது இது கொடுத்தா நல்லா இருக்குமோ அது கொடுத்தா நல்லா இருக்குமோ ஏங்காது பிராரப்தத்தை இந்த தேகம் என்ன ஆகுமோ பிராரப்தம் புஷ்யத்தி வப்பு இந்த பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்குமோ அந்த தேகம் அது வரைக்கும் கிடைக்காது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு தா ஒரு ஒவ்வொரு அரிசிலையும் உங்க பேர் வந்திருக்கு அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைச்சாகும் அப்ப நம்ம போக்கஸ் எங்க இருக்கணும் சதாந்தே போக்கஸ் பண்றது இதுதான் யாருடைய தனத்திற்கும் ஆசைப்படாது அப்ப இது யாருக்கு அப்படின்னு ஞான நிஷ்டையை அடைய நினைக்கின்ற முமுட்சுவிற்கு நிதித்தியாசனத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லப்பட்ட மந்திரம் இது நம்ம இத ரீச் பண்ணணும் அப்பீச் பாஷ்யத்தோட லட்சணம் பார்த்துட்டோம் பாஷ்யம்னா என்ன டீக்கான என்னெல்லாம் பார்த்துருக்கோம் மந்திரத்தோட அர்த்தங்களை பதம் பதமா கமெண்ட்ரி பண்றது அர்த்தம் சொல்றது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனிங் சொல்றதுக்கு தான் எந்த சப்தங்களை யூஸ் பண்ணமோ அந்த சப்தங்களுக்கும் மீனிங் சொல்றது அத வந்து பாத்தீங்கன்னா நல்ல சென்டென்ஸ் மேக்கிங் பண்றது இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் அப்படின்னு பேர் அனைத்து லட்சணங்கள் எல்லாம் பார்த்தாச்சு இன்னும் பாஷ்யம் பார்க்க ஆரம்பிப்போம் வந்துருங்க பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போது ஈஷா வாஸ்யம் இத்தியாதி மந்திரத்துல இருக்கிறது யாரும் சம்ஸ்கிருதம் தெரியலன்னா ரொம்ப யோசிக்காதீங்க தமிழில் சொல்ற விசாரத்தை மட்டும் புரிஞ்சுங்க இதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்க நல்லா புரிஞ்சுங்க சம்ஸ்கிருதம் தெரியலன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஞானி ஆக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானி ஆகிறதுக்கு எதுக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சுங்க என் நிறைய பேட்ட அய்யோ சாமி எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது ஒன்றும் தெரியாது தேவையில்லை நல்லது சௌக்கியமா இருக்கு வேதாந்தம்ன்றது ஆத்ம விசாரம் நல்லா புரிஞ்சுங்க வேதாந்தம்ன்றது ஆத்ம விசாரம் ஞானாதேவத்து கைவல்யம் தான் சாஸ்திரம் சொல்லுது ஆத்ம கைவல்யம் முக்தி கிடைக்குது சம்ஸ்கிருதத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டூல் அது அப்ப யாருக்கு தெரியலையோ யாருக்கு வாய்ப்பு இல்லையோ எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கல படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் எங்கேயும் படிச்சு குடுக்கறவங்களும் இல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல அப்படின்னு யாருக்கும் ஐயோ சம்ஸ்கிருதம் தெரியலையோ சாமி நீங்க சம்ஸ்கிருதமா சொல்றீங்களே ஒண்ணு தேவையில்லை விசாரத்தை புரிஞ்சுங்க நான் வந்து விசாரம்தான் பண்ணிட்டு இருக்கேன் சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம் சப்தத்தோட அர்த்தமும் விச்சாரமும் பிரதானம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நான் எங்கெல்லாம் பாஷியம் படிக்கிறனோ சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களும் கிளாஸில் இருக்கீங்க அப்போ அதனால என்ன பண்ணுங்க சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க பாஷியத்தை ஃபாலோ பண்ணுங்க சம்ஸ்கிருதம் தெரியாதவங்க தமிழ்ல நான் என்ன சொல்றனும் இந்த தமிழில் சொல்லக்கூடிய அந்த விசாரத்தை வந்து கிரகணம் பண்ணுங்க விசாரம்தான் பிரதானம் ஞானத்தை கொடுக்கும் சம்ஸ்கிருதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்காது புரியுதுங்களா அதனால எனக்கு தெரியலைய தாட் இருந்துச்சு அப்படின்னா சம்ஸ்கிருதம் தெரியலையே அப்படின்னா ரொம்ப சௌக்கியம்னு எடுத்துக்கணும் தூக்கி ஓரமா போட்டுக்கணும் விசாரத்தை வந்து கவனிச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும் ஈஷா வாசியம் இத்தியாதி எப்பவுமே ஒரு உபநிஷத்தை எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பேன் லீவ் பேன் லீஃப்ல தானே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருந்தாங்க கட்டுக்கட்டா வந்து பார்த்தீங்கன்னா பனை ஓலையில வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க எழுதி எழுதி ஒரு கட்டுக்கட்டா போட்டிருப்பாங்க இதுல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எழுதும் போது கடைசியில எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முத்ரானு சொல்லுவாங்க ஒரு முத்திர வைக்கிறது முத்திரை அப்படின்னா இது இந்த கிரந்தம் நம்ம சொல்றோம்ல முதல்ல எந்த புக் எடுத்தாலும் அந்த புக்குல மெதல்ல முதல்ல டைட்டில் இருக்குமா அப்ப டைட்டில் போடுற மாதிரி சங்கரரா இருக்கட்டும் எந்த ஆச்சாரியார் எழுதினாலும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரந்தம் என்னன்றத முதல்ல அடையாளமா சொல்லுவாங்க இதுதான் ஆரம்பிக்கும் சொல்றாரு முத்திரைய போட்டார் இதுக்கு மீனிங் இல்ல ஈசாவாசியம் இத்தியாதி அப்படின்னா ஈசாவாசியம் முதலிய பதினெட்டு மந்திரங்கள் கன்ஃபியூஸ் வராது எந்த காலத்துல அந்த எடுத்தாலும் படையோலைய எடுத்து பார்த்தாலும் முதல்ல இருக்கும் ஈஷாவாசியம் அப்படின்னு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் எதுக்குன்னா நான் ஒரு பெரிய பழைய மடத்தில் ஒரு இடத்துல இருந்தேன் நான் லைப்ரரி எல்லாத்தையும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சதுனால பழைய பழைய கிரந்தங்கள்லாம் டிவைட் பண்ணி கரெக்டாக ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து தேஞ்சூர் யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த தமிழ் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து கொஞ்சம் பிஹெச்டி பண்ணுறவங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏசி ரூ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி போயிட்டே இருக்கேன் அந்த பேன் லீஃப் எல்லாம் பேன் லீஃப் எல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் அவங்கள மீட் பண்ணும் அவங்க வந்து சொன்னாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஒரு ரேர் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் சாமி ரேர் கலெக்ஷன் எல்லாம் இருக்கு நான் ரேர் கலெக்ஷன் ஆகினது எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி நல்ல கிரந்தங்கள் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா சொன்னாங்க தத்துவ விவேகம் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் தத்துவ விவேக பிரகரணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூத்த பிரகரணம் அப்படின்னா நிறைய பேர்லாம் சொன்னாங்க வரிசையா பூத்த விவேக பிரகரணம் அப்படின்னா சொல்லும் திருப்தி தீபம் இது மாதிரிலாம் சாமி தனித்தனி கிரந்தமாக கிடைச்சிருக்கு சுவாமி அப்படின்னு நான் சொன்னேன் எங்க இதெல்லாம் பேர் வந்து ஒரே டெக்ஸ்டுங்க இதுக்கு பேர் பஞ்சதின்னு பேரு பிப்டீன் சாப்டர்ஸ் இருக்கிறது இது தனித்தனி கிரந்தம்லாம் இல்லை அவங்க அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க ரெண்டு வருஷமா நாலு பேருக்கு சம்பளம் கொடுத்து ஏசிய போட்டு வேலை செய்ய வச்சா கடைசியில வந்து பார்த்தா என்ன டெக்ஸ்ட்னே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த எது தெரியணும் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த டெக்ஸ்ட் எப்படி என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா சில இடத்துல அந்த முத்திரைகள் இருக்கும் நீங்க மியூசிக் படிச்சவங்க யாராவது இருந்தாங்க தெரியும் தியாகராஜர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு முத்திரை இருக்கும் சியாம சாஸ்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்திர இருக்கும் முத்துசாமி தீட்சிதருக்கு வந்து முத்திர இருக்கும் அந்த பாட்டு படிக்கும் போதே அந்த முத்திரைய பார்த்தே என்ன கர்நாடிக் இந்த பாட்டை பார்த்தோனே இது இவரோட நான் என்ன பண்ண அந்த டெக்ஸ்ட பார்த்தோனே ஜி இதான் ஜி இது அப்ப தெரியாதவங்களுக்கு வந்து தெரியாது இப்ப நம்ம இத நல்லா புரிஞ்சுங்க ஒரு டெக்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா பர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஷா வாசிமி அப்படின்னு ஒரு முத்தரா இருக்கும் என்ன டெக்ஸ்டோ அத பத்தி ஸ்டார்ட் பண்றது இது ஒரு முத்திரை இதே மாதிரி அடையாளம் இந்த உபனிஷத்து மந்திரங்களை வியாக்கியானம் பண்ண போறாருன்னு ஆச்சாரியார் ஒரு சீல் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் முதல் பதம் நான் பாசியத்துக்கு என்ன மீனிங் சொல்லிருக்கேன் ஒவ்வொரு மூலத்துல இருக்கிற ஒவ்வொரு பதங்களையும் எடுத்து அர்த்த சொல்ல முதல் பதம் எதுக்காவது என்ன தெரியுமா தெரியுமா கோயம்புத்தூர்ல ஈசான் ஒண்ணு தெரியுமா கோயில் இருக்கு ஈஸ்வரன் நம்ம சின்ன குழந்தைங்க நமக்குலாம் ஒண்ணும் தெரியாது ஈஸ்வரனை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுங்க முதல் உபனிஷத் அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த நிருப்தம் சொல்லுவோம் அது எந்த ரூட்ல இருந்து எந்த வேர்ச்சொல்ல இருந்து வந்தது அப்படின்னா ஈஷ்ட ஒரு யாரெல்லாம் ஐஸ்வர்யத்தை உடையவங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஈஸ்வரன்ற சப்தம் குறிக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்வர சப்தம் வரும் மாஸ்டர் ஈஸ்வரன் மாஸ்டர் யஜமானன் நம்ம சொல்லுவோம்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெளுத்து வச்சிருக்காங்களோ யஜமான் யஜமான சொல்றோம் அப்ப யஜமானன் அப்படின்ற சப்தம்தான் ஈஸ்வரனுக்கான மீனிங் இந்த மொத்த லோக்கத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யஜமானன் யாரு ஈஷா சிம்பிள் ஈஷான்றதுக்கு அர்த்தம் ஐஸ்வரியத்தை உடையவர் என்ன ஐஸ்வர்யம் இந்த மொத்த பிரபஞ்சமா அவரோடதுங்க மொத்த வெளுத்தும் அவரோடது பெரிய யஜமானன் அவர்தான் அந்த ரூட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சப்தம் வந்து பண்ணப்படுது ஈஷ்ட அப்படின்னு ஒரு ரூபம் வந்துடும் அதோட திருத்தியா விபக்தி இயக்க வச்சனம் ஈஷா அப்படின்னு மாறுது ஈஷான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஈஸ்வரனால் அப்படின்னு அர்த்தம் சிம்பிள் நான் உங்களுக்கு பதார்த்தத்துல கிளியரா போட்டிருக்கேன் ஈஷான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஈஸ்வரனால் ஈஸ்வரன் அவன் ஈஸ்வரன் கை கெட்டாதால் சரி ஈஸ்வரன் எனக்கு ஈஸ்வரனா யாருன்னு தெரியாது சாமி அப்படின்னா ஆச்சரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஈஸ்வரனா யாரு அப்படின்னா ஈசிதா ஈசானா யாரு ஈஸ்வரன் ஈஸ்வரனா யாரு ஈஷிதா ஈஷிதான் என்ன அர்த்தம் கமெண்ட் பண்றவர் கட்டளை இடுபவர் ராஜா என்ன பண்ற என்ன பண்றே இருக்கார் வேலைக்காரங்களா என்ன பண்றாரு ஏ வர்றார் அப்ப எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணக்கூடியவர் தான் ராஜாவா இருக்கணும் அதே மாதிரி ஈஸ்வரன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கமெண்ட் பண்றவர் கட்டளை இடுப்பவர் பரமேஸ்வர அவருக்கு பேர் தான் என்ன பேரு பரமேஸ்வரன் ஈஷிதான் ஆச்சரியர் போட்டார் பரமேஸ்வர பரமேஸ்வரன் எங்க இருக்கார் பரமாத்மா அவருக்குமாத்மா அப்ப நல்லா தெரிஞ்சுக்க ஈஷான் அவருக்கு பேர் தான் பரமாத்மாஸ்வரன் பரமாத்மா எல்லாம் ஒரே அர்த்தம் அப்போ வேதாந்தம் படிக்கும் போது பரமாத்மான்னு சொல்லலாம் ஈஸ்வரன் சொல்லலாம் பரமேஸ்வரன் சொல்லலாம் ஈஷான்னு சொல்லலாம் எப்படி வேணா பிரயோகப்படுத்து பரமாத்மா சரி ஈஷான்றதுக்கு அர்த்தம் எஜமானன்னு சொன்னீங்களே சுவாமி யாருக்கு எதுக்கு ஒரு ராஜ்யத்துக்கு ராஜா அப்படின்னா ராஜா அவரு அப்படின்னா ஒரு ராஜ்யத்துக்கு மட்டும்தான் ராஜா பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் மத்த இடத்துல அவரோட எந்த கமாண்டும் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பரமாத்மா ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்னா சர்வசிய பரமாத்மா சர்வசிய பரமேஸ்வரக சர்வசிய ஈஷிதா சர்வசியன்ற சப்தம் சேர்த்திருக்கு இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வத்துக்கும் வந்து அவர் தான் கமாண்ட் பண்றவரா இருக்கார் எல்லாத்தையும் வந்து லீட் பண்றவரா இருக்கார் பரமாத்மாவா இருக்கார் பரமேஸ்வரனா இருக்கார் சர்வசிய சர்வசியன்னு அர்த்தம் ஒரு எம்பம் ஒரு அமீபா வரைக்கும் இந்த லோகத்துல ஒரு அமீபா வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது அமீபா தான் இதோட சின்ன ஜீவராசி கூட இருக்கலாமா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற சர்வத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவர் ஈஷிதாவா ஈஸ்வரனா இருக்காரோ அவர் பரமாத்மா பரமேஸ்வரன் அவர் தான் ஈஷா என்ற சப்தம் சொல்லுது பண்ற ராஜதானி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு நீங்க வைஷ்ணவர்கள்ட்டன் எங்க இருக்கார் நாராயணன் எங்க இருக்கார் வைகுண்டத்தில் இருக்கார் சிவபெருமான் எங்க இருக்கார் கைலாயத்துல இருக்கார் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓ காட் எங்க இருக்கார் அப்படின்னா பரலோகத்துல இருக்கார் சொர்க்கத்துல இருக்கார் அது இவர் அல்லா எங்க இருக்கார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்னத்துல எல்லா மதங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வேற எங்கயோ இருக்காரு சொல்லுது இப்ப மோடி எங்க இருக்காருன்னா டெல்லியில இருந்து ஆப்ரேட் பண்ற அப்படின்னு மோடிக்கு தெரியாம ஒவ்வொருத்தரும் இருக்கமானமும் நம்ம பண்றது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா இருக்காரு ஏன்னா வீட்டுக்குள்ளார மூடிட்டு ரூம்க்குள்ளார பண்றதெல்லாம் அவர் பார்க்க முடியுமா கமெண்ட் நான் பண்ற எல்லா காரியத்தையும் அவர் பின்னாடி இருந்து பார்க்க முடியுமா எல்லா ஜீவராசியும் பார்க்க முடியும் அப்ப வேதாந்தத்துல வேதம் சொல்ற ஈஸ்வரன் எப்படிப்பட்டது அப்படின்னா வேதம் சொல்லுது ஈஸ்வரன் வந்து கைலாயத்திலயோ கோலோக்கத்துலயோ வைகுண்டத்திலேயோ இல்லப்பா எங்க இருந்து எல்லாத்தையும் கமாண்ட் பண்றாரு அப்படின்னா சகி சகினா அர்த்தம் அந்த பரமாத்மா அந்த ஈஸ்வரன் சர்வம் ஈஷ்கே சர்வத்தையும் கமேண்ட் பண்றார் சர்வத்தையும் ஆழ்கின்றார் எப்படி எப்படி ஆள்றார் அப்படின்னா எங்கயோ இருந்து இல்லை சர்வசந்தூ நாம் ஆத்மாசன் ரொம்ப இது இந்த பேரகிராப் நல்லா புரிஞ்சிருங்க ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னா சர்வ ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா சர்வ ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருந்துகிட்டு நான் நான் நான் பிரத்யேக ஆத்மான்றதுக்கு அர்த்தம் நான்கு டைரக்ட் மீனிங் பிரத்யேக எங்க கை வைக்கிறீங்க நான் நான் நம்ம எல்லாம் கை வைக்கிறோம் நான் ஜி நான் நான் நான் சொல்றோமா இந்த நானா ஹயத்துல நம்ம எதை நான் நம்ம அபிமானம் படுறோமோ இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வ ஜீவராசியும் நான் நான் சொல்லுது இந்த நானா வந்து பாத்தீங்கன்னா சர்வ ஜந்து நாம எல்லா ஜந்துக்கும் ஜந்துன்னு சொல்லிட்டாரு ஜாயத்தை இது ஜந்து எதெல்லாம் பிறந்துச்சோ எதெல்லாம் உண்டாச்சோ கிரியேஷன்ல அதுக்கெல்லாம் பேரு ஜந்து நம்ம சொல்லுவாரு என்ன போய் ஜந்து சொல்லிட்டாருங்க எனக்கு கோவப்படுவோம் நம்ம ஜந்து சொன்னா கோவம் வந்துரும் யோ இன்ன அது என்ன போய் ஜந்துன்னு சொல்லிட்டேன் ஆமா ஜந்து தான பொறந்தோம்ல நாய் பேய் மாதிரிதான் நம்ம எல்லாம் புழு பூச்சி மாதிரிதான் எல்லாம் பிறந்துச்சு எல்லாம் போவோம் அப்போ எதெல்லாம் உண்டாச்சோ அது எல்லாத்துக்கும் காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜந்து இந்த கிரியேஷன்ல பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் கிரியேஷன்ல உண்டாச்சோ அதுல எல்லா ஜீவராசிக்கும் பிராணிக்கிற ஜீவராசிக்கும் அந்தராத்மாவா அவர் தான் எப்படி அந்தராத்மா உள்ள வேற ஏதாவது இருக்கோ நானும் இல்லாம வேற ஏதாவது இருக்கா நான் நான் நம்ம எதை சொல்றோமோ அந்த நானா அந்த பரமாத்மா இருக்கார் உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் பாத்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல பேசி பேசு அப்படின்னு உள்ள இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு உங்க ஒவ்வொருத்தருக்கு என்ன இருக்கா உள்ள இருந்துகிட்டு கேளு கேளு நல்ல வேற கேளு என்ன பத்தி நல்லா கேளு என்ன பத்திதான் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா கேளு மரமண்டையில ஏறட்டும் அப்படின்னு உள்ள இருந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு உள்ள இருந்து சர்வத்தையும் நிரீக் பண்றார் சூப்பர்வைசர் மாதிரி இருக்கார்மா எப்படி இருக்காரு அப்படின்னு எல்லா ஜீவராசிக்கும் சர்வ ஜந்து நாம் ஆத்மா சன் பிரசன்ட் கண்டினியூஸ் அப்போ எல்லா ஜீவராசிக்கும் ஆத்மாவாக இருந்து கொண்டு பிரத்யேக ஆத்மத்தையா பிரத்யேக ஆத்மத்தையான என்ன அர்த்தம் அப்படின்னு நான் நான் சொல்றதுதான் பிரத்யேக ஆத்மான்னு பேர் உள்ள இருக்கிற எக்ஸ்க்ளூசிவா ஆத்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவராசியும் நான் நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு பேர் பிரத்யேக ஆத்மானு அது மூலமா தேன ஸ்வேன ரூபேன ஆத்மனா அப்போ நான் நான் ஏதா சொல்றோம் ஈஸ்வரனை நம்ம நான் நான் சொல்லிட்டு இருக்கோம் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கார் எ ஜீராசியோட இதுலயும் ஆத்மாவா இருக்கார் ஜெயாமா கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணணும் அப்ப எல்லா ஜீவராசியிலும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கார் அப்ப நான் நான் யாரெல்லாம் சொல்றோமோ யார சொல்றோம் ஈஸ்வரன் தான் சொல்லிட்டு ஆயிடுச்சா அப்ப நம்ம கொஞ்சமா மெதுவா ஒரு ஞானம் எடுத்து ஈஸ்வரன் எங்க இருக்கார் உள்ள இருக்க எங் எப்படி இருக்கார் நானா இருக்கார் ஈஸ்வரன் வெளியில இல்ல எங்கையோ இல்ல ஆகாசத்தை பாக்காதீங்க எங்கேயோ ஓ காட் அப்படின்னா மேலெல்லாம் ஈஸ்வரா அப்படின்னு மேலெல்லாம் பாக்காதீங்க ஈஸ்வரா அப்படின்னு உள்ள கண்ண மூடி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரான்னு ஸ்மரணம் பண்ணுங்க நானா இருக்கேன் பகவானே ஒன்னு தெரியாம இருக்கனே முட்டாலா இருக்கனே நானா இருக்கேன் சதாக்காரமும் நான் நான் நானும் ஒன்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன்னதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னதான் நானானு இருக்குன்னு எனக்கு தெரியாம உன்ன பேதத்தோட பாக்கறேன் அப்ப அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா எப்படி பண்ணணும் இருக்கு அது அந்த தேனன்ற என்ன நடத்தனா அதனால் அப்படின்னு அர்த்தம் அவனால் எவனால் அந்த ஈஸ்வரனால் எந்த ஈஸ்வரன் ஈஸ்வரனோட சொந்த ரூபம் இது அப்படின்னா சர்வ ஜீவராசிக்கும் ஆத்மாவா இருக்கிறது தான் அந்த ஈஸ்வரனோட சுபாவம் சுரூபம் பரமாத்மா படைச்சாராம் சிருஷ்டிய பத்தி பேச்சு வருது தைத்திரியத்தெல்லாம் வருது தத் சிருஷ்டுவா கதேவானு பிராவிஷத்து மந்திரம் சொல்லுது ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்தையும் சிருஷ்டி எல்லாத்தையும் படைச்சாராம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார்னா எல்லா தேகத்துக்குள்ளாரையும் அவர் ஆத்மாவா பிரவேசம் பண்ணார் இது இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜடம் இது இந்த ஜ இந்த ஜடத்துக்குள்ளார தேகத்துக்குள்ளார அவர் எப்படி பிரவேசம் என்ன இருப்பான் ஜடம் இந்த கான்சியஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆச்சு அவன் புதைச்சிட வேண்டியதா மண்ணோட மண்ணா போயிரு ஸ்மெல் வந்தோம் இந்த கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை நமக்கு சுவாமி அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸ் போச்சு அப்படின்னா எப்ப பாடி எடுக்க பாடியை எப்ப எடுக்கிறீங்க கொஞ்சம் பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா கட்டை ரொம்ப நேரமா இருக்க கட்டையாயிடுது ஜடம் அப்ப இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இத படைச்சு இதுக்குள்ளார சிருஷ்டி பண்ணி இதுக்குள்ளார பரமாத்மா என்ன பண்ணாருன்னா ஆத்மாவா பிரவேசம் பண்ணிருக்காரு அப்படின்னு தைத்திரியம் சொல்லு தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத் இன்னொரு மந்திரம் சொல்லுது அந்த பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னா நான் அநேக்கமாக ஆவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணார் அகம் பகுஸ்யாம் பிரஜா ஏ நான் பலவாக ஆவேன் அப்படின்னு பரமாத்மா என்ன பண்ணார் சங்கல்பம் பண்ணார் பரமாத்மா யாரு வெறும் பியூர் கான்சியஸ் பிரம்ம தத்துவம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் படைச்சார் படைச்சிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவேன ஆத்மனா அனுப்பிர விஷய சாந்தோக்கி சொல்லுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லா தேகத்திலையும் ஜீவாத்மாவா உள்ள பிரவேசம் பண்ணினார் எப்படி பிரவேசம் அப்படின்னா சந்திரன் இருக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பானையை வச்சோம் மாத்திரத்துல பானையில தண்ணிய ஊத்துனோன்னு சந்திரனோட பிரதிபிம்பம் உள்ள வந்துச்சா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிற சர்வமா இருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவம் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த தேகத்துக்குள்ளாரையும் உணர்வா கான்சியஸ் அப்ப நான் யாரு அப்படின்னா ஈஸ்வர தத்துவத்தை நான் அப்படின்னு சொல்றேன் நானோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா ஈஸ்வரன் அதான் சொல்றது தேன ஸ்வேன ரூப்பேன ஆத்மனா அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவாதான் இந்த நான் பரமாத்மா நானா இருக்கார் அதுதான் அவரோட சொந்த ரூபம் சுவேன ரூபம் சுவேன ரூபம்னா சொந்த ரூபத்தினால ஆத்மாவா இருக்கிற யாரு ஆத்மாவா இருக்கா ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்காரு அப்படின்னு அந்த ஞானத்தினால ஈஷா ஈஷா என்ன அர்த்தம் ஈஸ்வர ஞானத்தினால் ஈஸ்வர ஞானம் எது ஈஸ்வரன் எங்கேயோ இருக்காரு அப்படின்னா அது ஞானம் இல்ல ஈஸ்வரன் எனக்குள்ளார் ஆத்மாவா சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார் அவர் புரிக்காது இந்த லைட் எரியுது லைட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் லைட் என்னது தெரிஞ்சுட்டே இருக்கு பிரேக் ஏதாவது இருக்கா பிரேக்கே இல்ல அந்த பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பிரகாசமா இருக்கு இதே மாதிரி நமக்கு இந்த தேகத்துக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னா அந்த பரமாத்மா என்னவா இருக்காருன்னா வெறும் சதா ஸ்புரிப்பா இருக்காரு சதா எல்லாத்தையும் அறியற கான்சியஸ்னஸ் இருக்கு பிரேக்கே இல்ல பிரேக் ஆகி பிரேக் வரல சதா இருந்துகிட்டே இருக்கு அந்த நான்கு தத்துவம் பரமாத்மா இருக்கார் அப்ப பரமாத்மாவ ஆத்மான அறியறதுதான் ஞானம் அதுதான் ஈஸ்வர ஞானம் எங்கையோ பரமாத்மா இல்ல எல்லா தேகத்திலயும் அந்த பரமாத்மா உணர்வா இருக்கார் நானா அவரோட சொந்த ரூபத்தினால வாசியம் ஈஷா அதான் ஈஷான்னு பேரு அந்த ஈஸ்வர ஞானத்தினால வாஸ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆச்சாதனியம் ஆச்சாதனியம்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு பர்சனை பார்க்கும் போது நான் பாக்குறேன் ஐயோ அவரா அவர் முத்து கிருஷ்ணனா சரியில்லை அவரு சதானந்தமா அவரே அவரு சரி இல்ல ஐயா அவர்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாம ரூப்பமா பாத்துட்டு இருக்கோம் சரியில்லை சரி அடப்பா விமனு சொல்றதெல்லாம் ஈஸ்வர சொல்லிட்டு இருக்கா உள்ள இருக்கிறது யாரு இருக்கா ஈஸ்வரன் உள்ள இருக்காரு எதெல்லாம் இருக்கோ அதெல்லா ஜீவராசிலையும் ஈஸ்வரன் தான் இருக்காரு எனக்குள்ளாரையும் அவர் தான் உணர்வா இருக்கார் எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த ஈஸ்வரன் தான் நான் நான் நான் இருக்கார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாம ரூபத்துல தோஷம் இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க இதை பர்ஃபெக்ட் பண்ணவே முடியாது இந்த லோக்கத்துல மனசுல புரிஞ்சுங்க யாரும் பர்ஃபெக்ட் இல்ல யாரும் பர்ஃபெக்ட் இல்லை இந்த லோக்கத்துல ஒரு எம்பமும் பர்ஃபெக்ட் இல்ல ஆனா எல்லாமே பூர்ணம் எப்படி அதிஷ்டானத்துல பூரணமா இருக்கு எப்பவுமே ஷேடோ வந்து பூர்ணமா ஆகவே ஆகாது மாயாவோட காரியம் அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த லோகத்துல எதுவுமே பூரணம் இல்லை பூர்ணத்தை வந்து நாமரூபத்தை தேடாதீங்க எது பூர்ணம்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற நான்க தத்துவம் பூர்ணமா இருக்கு ஏன்னா அந்த நான் ஈஸ்வர தத்துவமா இருக்கு பிரம்ம தத்துவமா இருக்கு அப்ப அந்த ஈஸ்வர ஞானத்தினால நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் நாமரூபமா பார்த்த எல்லாத்தையும் ஈஸ்வரம்தான் இது அப்படின்னு நம்ம பாக்குறதுதான் ஆச்சாதனம் டு கவர் பண்றது இந்த ஈஸ்வர ஞானத்தினால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் ப்ரொஜெக்சன் பண்ண போறோம் என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ண போறோம் இது வரைக்கும் நாமரூப்பம்னு இனிமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர தத்துவம் தான் என்னோட அஜானத்தினால புத்தி மரமண்ட மந்த மந்தமா இருக்கு விவேகம் இல்ல அதனால என்ன பண்ணுது அப்படின்னா தங்கத்தை தங்கமா பார்க்காம நினைவா பார்த்துக்கிட்டு ஆபரணமா பார்த்துக்கிட்டு இருக்கு மண்ணா பார்க்காம சட்டிப்பானன்னு பார்த்து மோகத்தை அடையுது இது பெஸ்ட் இது வந்து ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு ஏதோ திங்க் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொஜெக்சன் இந்த ஞானத்தினால சர்வத்தையும் பிரம்மமா பாக்குறது இதுதான் பேரு ஆச்சாதனம் அப்படின்னு பேரு இந்த ஒரு மந்திரத்துல நான் என்ன பண்ணிட்டேன் புக்கு புது புக் இருக்கிறவங்களுக்குல என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அடுத்த மந்திரத்துல இருந்து அண்டர்லைன் எப்பவுமே மந்திர பதங்களை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் அடுத்த மந்திரத்துல எல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த மந்திரம் ஏதோ விட்டு போச்சு அப்ப யாராவது சம்ஸ்கிருதம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஈஷான்றது மந்திர அதா அண்டர்லைன் பண்ணீங்க பாஸ்யம்னம் எல்ல ம இந்த மந்திரத்துக்கு வந்து நல்லா இருக்கும் பகவத்கீதையில வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து ரொம்ப அருமையா சொல்ற கிருஷ்ண பரமாத்மா சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அகமாத்மா குடா கேஷ சர்வபூத்தா ரொம்ப அருமையா சொல்றேன் அகமாத்மா குடா ஏ அர்ஜுனா என்ன அப்படின்னு நான் தான் ஆத்மாவா இருக்கேன் எல்லா ஜ ஜத்துக்களோட எல்லா பூத்தங்களோட ஹதயத்திலையும் நான் என்னவா ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்ற அப்ப ஈஸ்வரன் வந்து எல்லா தேகத்திலயும் ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்கார் அதே நேரத்துல இன்னொரு இடத்துல வந்து இப்ப நான் சொன்னது வந்து பத்துல பத்து பத்துல இருபது பத்து இருபதுன்னு போட்டீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா யாராவது பகவத்கீதை வச்சிருக்கீங்க அப்படின்னா சும்மா நான் எங்கயாவது சொல்றேன் அப்படின்னா அந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் நம்ம சொல்லுவோம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் மொத்த வேதாந்தமும் ஒண்ணுதான் பகவத்கீதை சொல்றது உபனிஷத் சொல்றது பிரம்மசூத்திரம் சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவத்தை தான் சொல்லுது இது வேற அதுவே இல்ல மொத்தத்துக்கும் பேர வேதாந்தம் அப்ப நான் என் உங்கள்கிட்ட புக் ஏதாவது இருந்துச்சுன்னா பத்தாவது அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகத்துல எடுத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன அர்த்தத்தை அப்படியே சொல்றாரு அகமாத்மா குடாகேஷ குடாகேஷனா அர்ஜுனனுக்கு ஒரு பேர் ஹே அர்ஜுனா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்க ஆத்மா நினது எப்பவுமே சம்ஸ்கிருதத்துல ஆத்மான்ற சப்தத்துக்கு அர்த்தம் தமிழ்ல பண்ணினீங்க அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் யாராவது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரமண வந்து நான் நான் சொன்னார் ஐயோ நானா நான் சொன்ன இடியட்டு நான் நான் கேட்டா இடியட்டு அப்படின்னு ஆக்சுவலா நான் யார் விசாரம்ன்றதும் ஆத்மான்ற விச்சாரமும் ரெண்டு ஒன்னு தமிழ்ல சொன்னீங்கன்னா நான் சம்ஸ்கிருதில் சொன்னீங்கன்னா ஆத்மா அதனால எங்கயும் ஆத்மா ஆத்மானு படிக்காதீங்க நான் அதனாலதான் நான் பிரயோகம் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நான் நான் பிரயோகம் அதிகமா பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா ஆத்மானு நீங்க பிரயோகம் பண்ணும்போது எனக்கு எதோ அந்நியமா அது என்ன நம்ம லாங்குவேஜ் அது மாதிரி பிரயோகம் இல்லை நம்ம எல்லாம் எப்படி பிரயோகம் பண்றோம் நான் நான் தானே பிரயோகம் பண்றோம் அப்ப நீங்க ஆத்மானு பிரயோகம் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு ஏதோ எனக்கு அந்நியமா வேற எதையோ பத்தி நம்ம பேசுறோம் போல இருக்கு அப்படின்னா அப்ப எங்க ஆத்ம சப்தம் வரு அந்த இடத்திலாம் நீங்க என்ன பண்ணிக்கணும் நான் நான் நான் நான் அர்த்தம் எடுக்கணும் போட்டுக்கணும் நம்ம அப்ப அகமாத்மா குடா கேசக அப்படின்னு கீதால சொல்றாரு அப்படின்னா நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எல்லா ஜீவராசிலயும் நானா இருக்கேன் எங்க இருக்கார் அப்படின்னா சர்வ பூத்த ஆசய எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அவர் வந்து ஆத்மாவா இருக்கார் ப நான் நான் சொல்றது யாரை சொல்றேன் ஈஸ்வரனதா நான் சொல்றேன் அதுக்கு அடுத்து 18வது చాప్టర్ல 61வது ஸ்லோகம் 18 61 அந்த அந்த பக்கத்துல எழுதி வச்சிட்டீங்கனா ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹர்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடாணி மாயயா நம்மவர் நியோ ஸ்லோகம் எல்லாத்தோட ஹிருதயத்திலயும் இருக்கார் அதை சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்ஜுனா ஈஸ்வரன் வந்து எங்க இருக்கார் எல்லா பூத்தங்களையும் ஒரு எம்எம் நான் சில பூச்சிகள் எல்லாம் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒரு கார் கண்ணாடியில் பார்த்தேன் வெளியில என்ன இருந்தேன் பார்த்தா ஏதோ லைட்டா மூவ் ஆகுறது அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குற ஒரு டாட்டுங்க டாட்டோ ரொம்ப சின்னது ஒரு சின்ன ஜீவராசி எனக்கு ஆஸ்தர் அதுக்கு ஒரு தலை இருக்கு அதுக்கு ஒரு கால் இருக்கு அதுக்கு ஒரு கை இருக்கு எல்லாம் பூச்சி ஆசிரியமா இருந்து சடப்பாவே யோசிச்சு பாருங்க வாய் இருக்கும் அதுக்குள்ளார தேகத்துக்குள்ளார ஹயம் இருக்கும் எவ்வளவு பெரிய ஹிருதயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க இதே கண்ணுக்கே தெரியல ஒரு ஹயம் உள்ள இருக்கும் அந்த ஹயத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா வந்து ஆத்மாவா இருக்கார் இததான் மந்திரம் சொல்லுது அணுவிற்கு அணுவானவன் எல்லாத்துக்கும் அணுவா இருக்காரு நம்மளால நினைச்சே பார்க்க முடியல எல்லா ஜீவராசிக்கும் ஹிருதம் ஒண்ணு இருக்கு எல்லா ஹிருதயத்திலயும் ஈஸ்வரன் என்ன பண்றார் சர்வபூத்தா நாம் ஹிரு தேசத்துல வந்து எல்லா ஜீவராசி ஹதயத்திலயும் அவர் என்ன பண்றாரு திஷ்டதி வீட்டு ராஜா மாதிரி இருக்காரு சாம்ராட் சாம்ராட்டு வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து மாதிரி சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்ணனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஹிரண்யஸ்மசுரய கேசக அப்படின்னு தங்கத்திலேயே தாடியான் தங்கத்திலேயே முடியாம ஒரு கல்பனா பண்ணது ஈஸ்வரனை எப்படி பாவிக்கணும் தங்கம்லாம் என்ன பிரகாசிக்குது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல வந்து ஈஸ்வரன் சதா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காரு பாப்பிட்ட பாப்பிட்ட புண்ணியாத்மாட்ட அதெல்லாம் பேதம்லாம் இல்லை எல்லா தேகங்கள்லயும் ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஹதயத்துல பிரகாசிக்கிற அவருக்கு ஏற்றத்தாழ்வு தங்கத்துக்கு ஏதாவது விஷமா இருக்கா கமல்லயும் தங்கம் தான் கொட்டியானத்துலேயும் தங்கம் தான் பிரேஸ்லெட்லையும் தங்கம் தான் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக தானே இருக்கு தங்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரோடய விரோதப்படுறதில்ல அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகள்லயும் விரோதம் இல்லாம எல்லா ஜீவராசிலயும் அந்தராத்மாவா அவர்தான் இருக்கார் அவர் அங்க இருந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமையன் சர்வாபூத்தானி இந்த ஜீவராசிகள்லாம் ஜீவாத்மாலாம் இருக்கே ஜீவாத்மா பரமாத்மாக்கு சாமி வித்தியாசம் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்றோம் இந்த ஹிரதயத்துல வந்து பாத்தீங்கன்னா முண்டைக்கோபனிஷத்தை ஒரு மந்திரம் சொல்லுது அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு இந்த ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணிருக்குன்னா ஒரு மரத்தோட ஒரு கிளை மாதிரி கல்பனா பண்ணிருக்கு இந்த மரத்தோட கிளையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பட்சிகள் இருக்கா ஒரு பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்ணாம வெறுமனே பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்ஷி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிளையின இருக்கக்கூடிய பழங்கள் மரத்துல இருக்கிற பழங்களை எல்லாத்தையும் சாப்பிட்டு ஐயோ நேற்று நான் ஒரு திராட்சையை சாப்பிட்டேன் நல்ல டேஸ்டா இருந்துச்சு அடுத்த எடுத்து நல்லா இருக்கேன் இனிப்பா இருக்கேன் என் சாப்பிடவே மாட்டேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு ஆஹா சூப்பரா இருக்கேன் அப்படின்னு அடுத்த திராட்சை வாயில வச்சேன் ஒரே புளிப்பு உடம்பெல்லாம் நடுஞ்சு போச்சு அடப்பாவே இதே மாதிரி இங்க உள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மான்ற பக்ஷி அது என்ன பண்ணுதான் நிறைய கரும பலன்களை அனுபவிச்சு ஸ்வீட்டையும் சாப்பிடுது புளிப்பையும் சாப்பிடுது நல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறோம் துக்கத்தை அனுபவிக்கிறோம் மாத்தி மாத்தி அனுபவிச்சுக்கிட்டு சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்ஷி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அந்த நம்ம அனுபவிக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு எதையுமே அது சாப்பிடுறது இல்லை அதுதான் ஈஸ்வரம் அப்ப தேகத்துக்குள்ளார என்ன இருக்குன்னா நான் ரிஃப்ளக்ஷன் நான் ஒரு பக்ஷி ஜீவாத்மாவா துக்கப்பட்டுகிட்டு இருக்கேன் கண்ணாடியில தெரியற ரூபம் ஒரிஜினல் பிம்பம் என்னன்னா ஈஸ்வரன் எந்த சம்சாரமும் பார்த்துக்கிட்டு இருக்க சரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வெறும் எக்ஸிஸ்டன்ஸா இருந்துகிட்டு வெறும் இருப்பா இருந்துகிட்டு அவர் என்ன பண்றாருன்னா சில பேர் என்னோட குருநாதர் நான் பார்த்திருக்கேன் என்னோட ஆச்சரியர் உள்ள கிளாஸ் அங்க நுழைஞ்சாவே நாங்க சிஷ்யர்கள் என்ன பண்ணுவோம்னா பதறி அடிச்சு அவங்கவுங்க வேலையை பண்ணுவோம் கமேண்ட் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அவங்களோட எக்ஸிஸ்ட் மாத்திரமே காரியம் பண்ணுவோம் அப்படின்னா அவரை சுத்தி இருக்கிற எல்லா வேலையாட்களும் கரெக்டா பர்ஃபெக்டா காரியம் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஹயத்துல இருக்கிற ஈஸ்வரன் கமேண்ட் பண்ணலைங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் எக்ஸிஸ்டா இருக்கார் சத்தா இருக்கார் அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு ஏத்த மாதிரி ஜீவர்களுடைய கருமப்பலனுக்கு ஏத்த மாதிரி பரமாத்மா எக்ஸிஸ்டன்ஸா இருந்துகிட்டு இருப்பா இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஏவி காரியம் பண்ண எப்படி காரியம் பண்றார் பிராம சர்வபூதாணி என் திராரூடாணி எப்படி அப்படின்னா இன்னைக்கு எங்கேயாவது எக்ஸிபிஷன் போனீங்கன்னா பெரிய ஜாயிண்ட் வீல் வச்சிருப்பாங்க இப்ப இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலலாம் தீவுத்திடல் எல்லாம் போட்டிருப்பாங்க பெருசாக ஒரு ஜாயிண்ட் வீ எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஜாயிண்ட் வீல பார்த்தாவே ரொம்ப சந்தோஷம் வந்துடும் சின்ன குழந்தை மாதிரி அதுல ஏறி உட்கார வரைக்கும் பெரிய கம்பீரமா உட்கார்ந்துருப்போம் எனக்குலாம் பயமே இல்லை ரொம்ப கூலா போய் உட்காருவோம் ஏன்னா நம்ம பயத்தை காட்டக்கூடாதுன்னு நம்ம உட்காந்துருப்போம் இந்த ஜாயிண்ட் வீல் என்ன பண்ணும் மேலே தூ ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தாரிப்பான் சுவிட்ச போடுவான் உட்காந்துட்டு அவன் பாட்டு கூல உட்காந்துட்டு அந்த சுவிட்சான் தான் தைரியமா இருக்கீங்க என்னச்சு பெரிய விஷயம் பெருசெல்லாம் பாத்துட்டேன் தைரியமா உட்காந்து இது மேல போகும் உச்சிக்கு போகும் அது வரைக்கும் தைரியம் அங்க இருந்து கீழே இறங்கும் பாருங்க வயிறெல்லாம் வெயில வர மாதிரி இருக்கும் ஒண்ணு ஆளு கற்பா கெட்டியா புடிச்சுக்கிட்டு இதேதான் இந்த ஏறி உட்கார்ந்தாச்சு நம்ம கண்ட்ரோல் எதுவுமே நம்மள்கிட்ட இல்ல என்ன நடக்கும் ஏழு பண்ணுவோம் என்ன செய்வோம் நம்ம எல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஆபரேட்டர் யாரு என்ன பண்றாரு ஈஸ்வரன் கம்மியோ ஒரு ராஜதானியில இருந்து பண்ணல கேபிட்டல்ல இருந்து எல்லா ஜீவராசிகளோட ஹிரதயத்திலையும் நான் நான் நான் சொல்லக்கூடிய அந்த திரஷ்டாவா இந்த தேகத்தை வந்து பார்ப்பவரா உள்ள இருந்துகிட்டு பார்க்க படுறதா இன்னொரு என்ன வந்து அவர்தான் அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லணும் ஈஸ்வரன் ஹதயத்துல நானா இருக்கார் அதுதான் இந்த பேரகிராப்ல எது அப்ப எதை பாக்குறதா இருந்தாலும் நான் நான்றது ஈஸ்வரன் இந்த தேகத்துல எல்லா ஜீவராசியும் நான் நான் இருக்கு நான் நான்றது ஈஸ்வரன் அப்ப எல்லாமே ஈஸ்வர சுரூபம் இங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா பாப்பி இல்லை யாரும் புண்ணியாத்மா இல்ல என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் நமஸ்காரம் எல்லாம் தேவத்தை தான் ஈஸ்வர சுரூபம்தான் அப்படின்னு பாக்குறதுக்கு பேரு ஈஸ்வர பாவனம்னு பேரு இத வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கணும் அப்படின்னு ஆச்சாதனம் அப்படின்னா அந்த ஞானத்தினால எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தமாக மிதியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம எல்லாத்துக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள் புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு நல்ல சுவாத்தியாயம் போகட்டும் ஈஸ்வரனை பத்தி ஆரம்பிச்சிருக்கோம் முதல் கிளாஸே ஈஸ்வரனை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஞானம் நல்ல முறையில உங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்கட்டும் கிடைச்ச ஞானத்துல எல்லாம் பூர்ணமா எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும்